மாளிக்க செல்லும் அவர்களை விட தொழுகையை சுருக்கமாகவும் அதே சமயம் பூரணமாகவும் தொழுவிக்கக்கூடிய வேறு எந்த இமாமின் பின்னாலும் நான் தொழுதது கிடையாது ஒரு குழந்தையின் அழுகுரலை அவர்கள் கேட்க நேர்ந்தால் அக்குழந்தையின் தாயாருக்கு சஞ்சலம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தொழுகையை சுருக்கமாகவே முடித்துக் கொள்வார்கள்